ிாத்தய தோத்தேத்தைக்காணையாத்தே நமஸ்ரீக்கரமாத்மே நம அத்துஷோய விகயோகிபரம் பூய் பிரவ நேற்றைக்கு பார்த்தோம் இந்த அத்தியாயத்துக்கு முகவர சொல்லியிருக்கேன் இந்த அத்தியாயத்துக்கு குணத்திரய விபாக யோகம்னு பேரு ஆக மூன்று குணங்களை பற்றியும் மூன்று குணங்களை உடைய அனாத்மாவினுடைய லக்ஷணங்களையும் நிர்குணமான பரமாத்ம ஸ்வரூபமாகிய ஆத்ம சைதன்யத்தையும் பகுத்தறியது தான் இந்த அத்தியாயத்தினுடைய விஷயம் அது பதிமூணாவது அத்தியாயத்தினுடைய ஸ்லோகத்தின் அடிப்படையில் அமைகிறதுன்னு நேற்றுக்கு சொன்னேன் தோன்றுகிற எல்லாமே கஷேத்திரேத்திரஜ அத்தியாசத்தினால அந்த கற்பனையினால்தான் எல்லாம் தோன்றுகிறது அப்படின்னு நாம் படித்தோம் அப்புறம் இந்த பிரகிரு இருக்கக்கூடிய குணங்களில் புருஷனுக்கு சங்கம் இருக்கு சங்கம்னா இந்த கற்பனை அத்தியாசம் இருக்கிறதுனால எந்தெந்த குணத்தில் எப்படி சங்கம் இருக்கு அந்த குணங்கள்லாம் எப்படி பந்தப்படுத்துகிறது எப்படி விடுபடுறதுங்கிறதெல்லாம் நேற்றைக்கு சொன்னேன் அதை திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன் இங்கே பகவான் உபதேசம் பண்ண தொடங்குறார் அவராகவே இந்த அத்தியாயத்தை தொடங்குறார் ஹே அர்ஜுனா பூயா பிரபக்ஷாமி பூயகா ஞானம் பிரபக்ஷியாமி மறுபடியும் உனக்கு ஞானத்தை நன்றாக உபதேசம் பண்ண போறேன் எப்படிப்பட்ட ஞானம்னா பரம் பரம்னா மேலான மெய்ப்பொருளை பற்றிய விஷயம் பரவஸ்து விஷயத்துவாத் அப்படிங்கிறார் ஆதிசங்கரர் அது மாத்திரம் இல்ல பூயகா பிரபக்ஷாமி மறுபடியும் சொல்றேன் நான் பல அத்தியாயத்தில் ஏற்கனவே சொன்னாலும் அது மிக நுண்மையாக இருக்கிறதுனால திரும்பவும் சொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தோட சொல்லுகிறேன் பரம் ஞானம் பிரபக்ஷாமி மறுபடியும் மேலான ஞானத்தை சொல்லுகிறேன் ஞான ஞானம் எல்லா ஞானத்திலையும் உயர்ந்த ஞானம் ஏன்னா உத்தமம் ஞான ஞானம் உத்தமம் ஞானம் மற்ற அறிவெல்லாம் நமக்கு பந்த நிவர்த்தியை பண்ணாது இது உத்தமமான பலனாகிய மோட்சத்தை கொடுக்கிறதுனால இது உத்தமம் பலத்தை உடையதுனால உத்தமம் ஞானம் மோக்ஷத்தை கொடுக்கக்கூடிய ஞானம் ஆக உத்தமம் ஞானம்னா மோட்சத்தை கொடுக்கக்கூடிய எல்லா ஞானங்கள்லேயும் சிறந்த ஞானமாக இது விளங்குகிறது அப்படிங்கிற அர்த்தம் ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கிய ஜானத்தை தான் இங்கே பகவான் புகழ்ந்து சொல்கிறார் நன்றாக சொல்லி கொடுக்க போகிறேன் சரி இதோட பிரயோஜனம் என்ன இந்த முதல் வரியில் சொல்லியிருக்கிறது நான் மறுபடியும் சொல்ல போகிறேன் பிரதிஜை பண்ணுறார் என்ன சொல்ல போகிறீர்கள்னா மேலான ஞானத்தை சொல்ல அது ஞானத்துக்கெல்லாம் உயர்ந்த ஞானமாக இருக்கு எல்லா ஞானத்துக்கும் அடிப்படையாக இருக்கு அந்த ஞானம் பிரம்ம ஜானம் ஆத்மஜானம் பிரம்மாத்ம ஐக்கிய ஜானம் அது உயர்ந்த பலனை கொடுக்கக்கூடிய உத்தம ஜானம் அப்படிலாம் சொல்லியாச்சு ரெண்டாவது வரியில் சொல்ற இது வந்து விஷயம் இப்போ அடுத்த வரியில் சொல்கிறார் முனையஹா சர்வே எது ஞாத்வா முனிவர்கள் எல்லோரும் எதை அறிந்து அப்போ இதிலிருந்து ஒரு விஷயம் தெரிகிறது தகுதியின்னு சொல்கிறார் முனையகான்னா அற வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு ஆழ்ந்து முறையாக சிந்திக்கின்றவர்களுக்கு முனிவர்கள்னு பேர் சர்வே முனையகா எவர்களெல்லாம் முறையான வாழ்க்கையை கடைப்பிடித்து கொண்டு ஆழமாக சிந்தித்து கொண்டிருந்தார்களோ அல்லது ஆழமாக வாழ்க்கையினுடைய தத்துவங்களை சிந்தித்து முறையான வாழ்க்கையை கடைபிடித்தார்களோ அவர்களெல்லாம் கடைப்பிடித்து கொண்டிருக்கிறார்களோ எதை அறிந்து எது ஞாத்வா எந்த மேலான ஞானத்தை அறிந்து இங்கேயே இந்த உடம்பு அழியறதுக்கு முன்னாலேயே மேலான மோக்ஷ மார்க்கத்தை இந்த உடம்புலிருந்து விடுபடுறதுக்கு முன்னாலேயே மோட்சத்தை அடைந்தார்களோ அந்த ஞானத்தை உபதேசிக்கப் போகிறேன் எல்லா முனிவர்களும் எந்த ஞானத்தை அறிந்து இந்த உடம்பில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த உடம்பில் தன்னுணர்வு என்கின்ற அந்த இண்டிவிஜுவாலிட்டியை விட்டுவிட்டு மோக்ஷத்தை அடைந்தார்களோ நிலையான பேரமைதியை உணர்ந்தார்களோ அந்த உயர்ந்த ஞானத்தை உனக்கு நான் உபதேசம் செய்ய போகிறேன் இங்கே வந்து தகுதி பயன் பொருள் அதாவது என்ன சொல்ல போறேன் யாருக்கு இது நன்றாக புரியும் அவர்களுக்கு என்ன பிரயோஜனம் இத்தனைய அழகாக இந்த ஸ்லோகத்தில் பகவான் உபதேசம் பண்ணியிருக்கார் அடுத்த ஸ்லோகத்தை நாளைக்கு படிப்போம் பகவான் அனுகிரகம் பண்ணட்டும் ஸ்ரீ பகவான் உரம் உத்தமம் யஜ்யாத் சர்வே பராம் சித்திமிதோ எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிஓம்